பாடம் பதினாறு ஒரு காரியத்தை நபிபடிப்படியும் அதன் முறைப்படியும் பேணுதல்கள் உங்களுக்கு உங்களை அவர் தடுத்துள்ளவற்றிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர் தன் மனோ இச்சைப்படி பேச இறை செய்தி இறக்கப்பட்ட செய்தியை தவிர வேறில்லை அத்தியாயம் மூன்று மற்றும் நான்காவது வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹு உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் உங்களுக்கு அழகிய உள்ளது ஆதரவு அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உம் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளில் உம்மை தீர்ப்பு கூறுபவராக ஆக்கி நீர் தீர்ப்பு குறையதையும் தங்களின் உள்ளங்களில் பெற்றுக் கொள்ளாது இருந்து முற்றிலும் அவர்கள் கட்டுப்படும் வரை அவர்கள் விசுவாசிகளாக மாட்டார்கள் நான்காவது அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு கொண்டால் அதனை அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி விடுங்கள் நீங்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் இதுதான் சரியான வழிமுறையாகும் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை தூதருக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராவார் நான்காவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நீர் நேரான பாதையை மக்களுக்கு வழிகாட்டுகிறீர் அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு சோதனை வந்தடையும் என்பதையும் அல்லது நோவினையான வேதனை தங்களை வந்தடையும் என்பதையும் அஞ்சு கொள்ளட்டும் இருபத்தி நான்காவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு